ஓம் தத்து சத் பரப்பிரமனே நமக ஓம் தத்து சத் பரப்பிரம்மன் குருவே நமக ஆனை முகநாடு முகநம்பியை பொன்னம்பலவன் ஞான குரு வாணியை உள்நாடு உலகளாம் உணர்ந்து ஓதர்க்கரியவன் இளவுலாவிய நீர்மழி வேலியன் அழகிர் ஜோதியன் நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வானவரசமாம் தொடர்பினா உலகோர் வளுத்துரும் அன்னியங்கரனை வானவர் ரதனமணி அருமுகனை மாசறு கொற்றவாள் இறையை வானவர் முதுவன் பாலனவளவன் வணங்கு நல் திருநலை மாதை வானவர் ரதனாமுத்தி ராமேச வல்லலை வணங்கி வாழ்த்திடுவாம் உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் அருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய்க்குகனே இப்பியினிடையே எழும் ரசதம்போல் என்றுமாய் இழகி இன்பாகி ஒப்பிட ஏதுமின்றிய பிரமத்து உற்றிடும் பகுதி முன்னாய அப்பிரபஞ்சம் உறமையை தூள அறிந்தது நாயமே என்ன செப்பி யாரும் தெளிவுற சேஷாத்திரி என்னும் மாத்தவனே அதாவது சென்ற வகுப்பில் பஞ்சகோஷத்தை பற்றி விரிவாக பார்த்துட்டு வந்தோம் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் என்று அந்த நான்கையும் நம்ம பார்த்தோம் அதில் விஞ்ஞானமய கோஷத்தில் இன்னும் மேலும் சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்கிறார் புத்தி ஆனது மாறிக்கொண்டே இருக்கிறது ஆத்மாவோ என்று மாறாதது புத்தொழி புத்தி தன்னொழி இல்லாத சட பொருள் புத்தி வந்து தனக்கு பிரகா சுயம்பிரகாசம் கிடையாது அது சடப்பொருள் ஆத்மாவோ தன்னொழி கொண்ட சேதன தனு சுயிரகாசம் தனக்குன்னு சுயமாக அறிவு பிரகாசம் இருக்குது அதே சேதனம் சேதனம்னா அறிவுன்னு அர்த்தம் புத்தி வந்து அளவிடத்தக்க தன்மையை உடையது புத்திக்கு வந்து ஒரு ஒரு முடிவு இருக்குது இவ்வளவுதான் புத்தி இருக்குது புத்தி அறியப்படுகிறது புத்தி வந்து அறியப்படலாம் ஆத்மா அறிகிறது ஆத்மா அறிகிறது ஆத்மா உறக்கத்தில் இருக்கும்போது புத்தி இல்லாமல் போகிறது இப்போ நம்ம தூங்குகிறோம் தூங்கும்போது புத்தி இல்லாமல் போகிறது புத்தி இருக்கும்போதும் புத்தி இல்லாத போதும் ஆத்மா என்றும் உள்ளது புத்தி இருக்கும்போதும் புத்தி இல்லாத ஆத்மா எப்போயும் இருக்கு புத்தி அழியம் சொல்கிற புத்தியை கடன் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் புத்தி இல்லைன்னு அர்த்தம் அந்த நேரத்துக்கு புத்தி வேலை செய்யலைன்னு அர்த்தம் ஆத்மா அழியாது ஆகையால் புத்தியாகிய விஞ்ஞானமய கோஷம் ஆத்மா கிடையாது அப்படின்னு சொல்கிறார் புத்தியாகிய விஞ்ஞானமய கோஷம் ஆத்மா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார் முதல்ல தோலை சரீரத்தை சொன்னார் அப்புறகு அன்னமய கோஷம் பிராணமய கோஷத்தை சொன்னார் ஆத்மா இல்லை என்று விசாரணை பண்ணி பார்த்தோம் அதுக்கடுத்து மனோமய கோஷமும் ஆத்மா கிடையாது அதுக்கடுத்து விஞ்ஞானமய கோஷம் ஐய புத்தியும் ஆத்மா கிடையாது அப்படின்னு பார்த்தோம் இதுக்கடுத்து ஆனந்தமய கோஷம்னு ஒன்று இருக்குது அதை நம்ம பார்க்குறோம் அதாவது காரண சரீரமே ஆனந்தமய கோஷம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அவித்தையின் காரியமாகிய அந்தக்கரணம் அசையாமல் இருக்கும்போது அதில் ஆனந்த வடிவ பிரமத்தின் பிரதிபிம்பம் தோன்றும் அந்த கரணம் அசையாமல் இருக்குது இல்லை அப்போ ஆத்மாவனுடைய ஆனந்த் ஆனந்தான் அங்கே தோன்றுது எங்கே அந்த கரணத்தில் அப்போது இன்பத்தின் அனுபவம் ஏற்படும் இதை ஆனந்தமய கோஷம் என்று பெரியோர் கூறுவர் இதுக்கு ஆனந்தமய கோஷம்னு பேர் இது அவித்தையின் செயலே ஆகும் இது அவித்தையினுடைய செயல் அஞ்ஞானத்தினுடைய செயல் தக்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் மகிழ்வுறும்போது ஆனந்தமய கோஷத்தின் தொடர்பு உண்டாகிறது ஏதோ ஒரு காரணத்தினால் மகிழ்ச்சி அடைகிறாக அப்பொழுது ஆனந்தமய கோஷத்தினுடைய தொடர்பு உண்டாகிறது அப்படின்னு சொல்கிறாரு அதாவது பிரியம் மோதம் பிரமோதம் என்று மூன்று பிரிவுகளே உடையது அதாவது விரும்பிய பொருளை கண்டதால் ஏற்படும் மகிழ்ச்சி பிரியமாகும் விரும்பிய பொருளை கண்டதினால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சிக்கு பிரியம்னு பேர் விரும்பிய பொருளை அடைவதால் ஏற்படும் மகிழ்ச்சி மோதமாகும் விரும்பிய பொருள் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு உண்டாகக்கூடிய மகிழ்ச்சிக்கு மோதம்னு பேர் விரும்பிய பொருளை அனுபவிக்கும் ஏற்படும் மகிழ்ச்சிக்கு பிரமோதம்னு பேர் ஒருவன் தனக்கு இஷ்டமான பொருளை பார்க்கும் போதும் அடையும் போதும் அனுபவிக்கும் போதும் இந்த ஆனந்தமய கோஷம் தோன்றும் பிற நேரங்களில் இது தோன்றாது ஆனந்தமய கோஷம் பிற நேரத்தில் இது தோன்றாது நல்ல ஊழியின் பயனால் நனவிலும் கனவிலும் ஏற்படுகின்ற இந்த இன்ப வடிவான அந்தக்கரண விருத்தியே ஆனந்தமய கோஷம் என்பது கருத்து ஆனந்தமய கோஷம்னு சொல்லப்படுகிறது ஏதோ ஒரு ஊழ்நூல் நல்ல ஊழ்வினை புண்ணியத்தினால் விழிப்பு நிலையிலையோ கனவு நிலையிலையோ நமக்கு ஒரு இன்ப இன்ப வடிவமான அந்தக்கரணத்தின் விருத்தி தோன்றது அதுக்கு ஆனந்தமய கோஷம்னு பேர் இத்தகைய ஆனந்த கோஷம் ஆத்மாவின் உண்மை வடிவை மறைக்கும் ஆத்மாவின் நெருங்கினால் போல இது உள்ளது ஆகையால் இது ஆனந்தத்தின் விளக்கம் அதிகமாக உண்டு ஆத்மாவுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இது ஆத் ஆத்மவினுடைய ஆனந்தத்தினுடைய பிரகாசம் கூடுதலாக இருக்கிறது அறிவின் விளக்கமும் அதிகமாக இருக்கிறது அறிவாலய ஆனந்த நுகர்வு ஏற்படுகிறது இத்தகைய ஆனந்தம் போலியே ஆகும் இது வந்து போலி ஒரிஜினல் கிடையாது இந்த ஆனந்தம் ஒரிஜினல் கிடையாது போலின்னு சொல்கிறார் இது உண்மையான பிரம ஆனந்தம் அன்று அப்படிங்கிறார் ஜீவன் முத்தர்கள் இந்த போலியான ஆனந்தத்தில் கருத்து செலுத்த மாட்டார்கள் இதில் வந்து கருத்து செலுத்த மாட்டார்கள் இந்த ஆனந்தத்தை விசயானந்தம் என்றும் பிரியோர் கூறுவர் வெய்யறிவு ஏற்படும் ஆனந்தமே கோஷமில்லாத ஆனந்தம் அங்கு அவித்தைக்கு இடமே இல்லை நெய்யறிவு நிலையில் ஏற்படும் ஆனந்தமே கோஷமில்லா ஆனந்தம் ஞானத்தினால உண்டாகக்கூடிய ஆனந்தமே கோஷம் இல்லாத ஆனந்தம் அங்கே அவித்தை கிடையாது அஞ்ஞானம் கிடையாதுங்கிறார் விஷயமற்ற அறிவு எவ்வாறு பிரம வடிவமோ அவ்வாறு விஷயமற்ற அவ்வாறு விஷயமற்ற ஆன் ஆனந்தம் பிரம்மை வடிவாக்குறாரு அதாவது அந்தக்கரணம் ஓய்ந்து இருக்கும்போது ஏற்பட ஆனந்தம் கோஷ ஆனந்தம் அந்த கரணம் ஓய்ந்து இருக்கும்போது ஏற்பட ஆனந்தம் கோஷ ஆனந்தம் அந்த கர்ணம் நாசமடைந்து இருக்கும்போது விளங்க ஆனந்தம் பிரம்மானந்தம் ஓய்ந்திருக்கு அதுக்கு கோஷானந்தம்னு பேரு அந்த கரணம் நாசமடைந்திருக்கு அப்பொழுது பிரமானந்தம்னு பேர் இந்த பிரமானந்தம் வந்து அழிவற்றது அழிவு அற்றதுன்னு சொல்கிறார் நல்ல ஊழ்வினையால் இன்பம் ஏற்படும் எவர்கள் நல்ல ஊழ்வினை உடையவர்களோ அவர்கள் தற்போது எதுவும் முயலாமல் இருக்கும் போதும் நல்ல ஊழ்வனை பயனால் இன்பம் ஒருவர் ஒன்றுமே இருந்தாலும் சரி நல்ல ஊழ்வனை இருந்தால் அவ ஒன்றுமே செய்யாமல் இருந்தாலும் அவங்க இன்பமாகத்தே இருப்பாங்க ஊழ்வனை நல்லா இருந்தால் போதும் அவன் ஒன்றும் செய்ய வேணாம் இன்பமாக இருப்பார் ஊழனை சரியா இல்லை அப்படின்னா எல்லாம் இருந்தாலும் துக்கமாக இருக்கிற இதே விஷயம் மிகுந்த புண்ணியங்களை செய்தவர்கள் அவற்றின் பயனால் தங்கள் வாழ்வில் ஆனந்தத்தை அனுபவிப்பார் ஆனந்தமாக இருக்கணும்னா ஊழ்வனை புண்ணியத்தில் பற்ற நமக்கு ஆனந்தத்தை அனுபவிப்பார் ஆனால் இது ஆனந்தமய கோஷம் என்ற பேரு இதுக்கு ஆனந்தமய கோஷம்தான் பேர் உறக்கத்தில் இருக்கக்கூடிய இன்ப நுகர்வானது துன்ப கலப்பே இல்லாதது தூக்கத்தில் இருக்கக்கூடிய இன்பம் இருக்க அது துன்பம் இல்லாதது துன்பம் கலக்காதது ஆகையால் அதன் நுகர்வு அதிகம் தோன்றும் ரொம்ப நேரம் இருக்கிறது படுத்த மாதிரி தெரியும் நனவிலும் கனவிலும் வேறு வேறு அந்தக்கரண விருத்திகளால் இன்பம் மறைவெட்டு போகும் விழிப்புழியும் கனவுளியும் என்ன ஆகுதுன்னு கேட்டால் இன்பம் மறைஞ்சு போகுது அந்தக்கரணத்துக்கு விருத்தியற்ற அமைதியான நிலை சிறிது காலமே ஏற்படுகிறது அப்போது மட்டும் இன்ப விளங்குகிறது உறக்கத்தில் மனம் விருத்தி இல்லாதபடியினால் ல்லாதபடி லமடைந்து விடுவதால் ஆனந்த விளக்கம் அதிகம் எனினும் இந்த ஆனந்தம் பரமானந்தம் அன்று கோஷானந்தம் தூக்கத்தில் பரமானந்தம் கிடையாது அது கோஷானந்தேன் அப்படின்னு சொல்ற விழிப்புலையும் கனவுலையும் வரக்கூடிய புண்ணியத்தினால வரக்கூடிய இன்பம் அதுக்கும் ஆனந்தமய கோஷந்தும் பேர் கோஷானந்தம் தான் பேர் தூக்கத்தில் வந்து அங்கேயும் சுகத்தை அனுபவிக்கிறோம் இதுவும் கோசானந்தம் தான் பேர் சரி அதுக்கு அடுத்து கோஷானந்தம் விரும்பிய பொருள்களை பார்ப்பதாலும் அடைவதாலும் நுகர்வதாலும் ஏற்படுகிறது ஆகையால் அதை ியர் சோபாதி என்றார் சோபாதி என்றார் ஆத்மான இயல்பாகவே உள்ளது அது சோபாதிகம் அல்ல அது சோபாதிகம் கிடையாது கோஷானந்தம் புண்ணியங்களின் பயனாக அமைவது கோஷானந்தம் இருக்கே அது புண்ணியங்களின் பயனால் புண்ணியங்களின் பயனால் அமைவது ஆத்மாவோ ஆத்மானந்தவோ புண்ணியங்களின் பயன் புண்ணியங்களின் புண்ணியங்களின் பயனில் இல்லை அது எப்பொழுதும் உள்ளது புண்ணியங்கள் நிகழ்வதற்கு முன்பும் உள்ளது புண்ணியங்கள் நிகழ்வதற்கு முன்பேயே இருக்கிறது இது கோஷானந்தம் புண்ணியங்களின் பயனாக அமைவது ஆத்மானந்தமோ புண்ணியங்களின் பயனில் இல்லை அது எப்பொழுதும் உள்ளது நல்லா புரிஞ்சுக்கிறோன்னா கோசானந்தம் விழிப்புலேயும் கனவிலையும் வரக்கூடிய புண்ணியத்தினால் வரக்கூடியது கோஷானந்தம் தான் பேர் தூக்கத்தில் வரக்கூடிய ஆனந்தமோ கோஷானந்தந்த பேர் ஆனால் இந்த ஆத்மானந்தமோ புண்ணியத்தினுடைய பயனால் உண்டாவது கிடையாது ஆத்மானந்தம் புண்ணியத்தினால வர்றதில்ல அது எப்பொழுதும் இருக்குது புண்ணியங்கள் வருவதற்கு முன்போயும் அது இருக்கு இது ஆத்மானந்தம் கோஷானந்தம் பிரியம் போதம் பிரம்மோதம் என்பவற்றின் தொகுதியாகும் ஆத்மானந்தம் பலவற்றின் தொகுதி அல்ல அது ஒரே வடிவாக இருப்பது அது செயல்களால் உண்டாவது இல்லை ஆகையால் ஆனந்தமய கோஷம் ஆனந்த வடிவமான ஆத்மா ஆகாது ஆனந்த வடிவமான ஆத்மா ஆகாது அப்படின்னு சொல்றேன் தூளமுடல் தூள உடல் முதல் ஆனந்தமய கோஷம் வரை உள்ள யாவும் ஆத்மா அல்ல என்று நீக்கிவிட்டால் பிறகு சாட்சி சைத்தன்யம் இரண்டு அற்றதாய் இஞ்சி நிற்கும் இரண்டுலாமட்சி மாத்திரமாக நிற்கும் இல்லை என்ற நீக்கத்திற்கு ஓர் எல்லை இன்றியமைய இன்றியமையாமல் இருக்கும் அந்த எல்லையே ஆத்மாவாகும் அது இல்லை என்று தள்ளுதல் முடியாது ஆத்மா இல்லை என்று தள்ளுதல் முடியாது ஏனெனில் தள்ளுபவனே அதுவாக உள்ளான் ஆத்மாதே எல்லாத்தையும் நீதிகளைதே தவிர அதை நீதி கலைய முடியாதுன்னு சொல்கிறேன் ஐந்து கோஷங்களுடன் கலந்து இருக்கும்போது ஆத்மாவின் நிறைந்த தன்மையும் அறிவு வடிவம் அசங்க வடிவமும் நன்கு விளங்காது இதுவரைக்கும் எது கோஷத்தை பற்றி பார்த்தோம் இது ஐந்து கோஷத்துடன் ஆன்மா கலந்து இருக்கும்போது ஆத்மவினுடைய நிறைந்த தன்மை அதாவது பூரணத்துவம் அறிவு வடிவம் சித்தத்தன்மை அசங்க வடிவம் இதுகெல்லாம் அசங்கம்னா ஒட்டாதது இதெல்லாம் நமக்கு விளங்காது ஏன்னு கேட்டால் ஆத்மா வந்து அஞ்சு கோஷத்தோடு சேர்ந்து இருக்கும்போது நமக்கு இதெல்லாம் புரியாது விளங்காதுங்கிறாரு ஆத்மாவினுடைய சத்து சித்து ஆனந்த தன்மை விளங்காது அவற்றை நீக்கின பின் ஆத்மாவின் உண்மை வடிவம் நன்கு விளங்கும் அந்த கோஷத்தை போய்கிட்டோம்னா ஆத்மாவினுடைய உண்மை வடிவம் நன்கு விளங்கும் பார்த்தி ஆத்மா வந்து நமக்கு விளங்கும் ஆத்மாவை காண தெரியல நாஸ்தி நபாதி இல்லை தெரியவில்லை இப்படி எல்லாம் நமக்கு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு காரணம் இந்த அஞ்சு கோஷங்கள்ந்தேன் இந்த கோஷங்களை வந்து நம்ம கலந்து இருந்தால் அது தோணாது நம்ம அறிய முடியாது உணர முடியாது அனுபவிக்க முடியாது ஆத்மா சத்து சித்து ஆனந்தம் நித்தியம் பூரணங்கிறதெல்லாம் நமக்கு அனுபவிக்க முடியாது ஏன்னு கேட்டால் கோஷத்தில் மூடி போயிருக்கு அதில் அஞ்சில் ஏதாவது ஒன்றை வச்சுக்கிட்டு நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் நான் நான் நினச்சி அபிமானம் வச்சுருக்கோம் அதனால் ஆன்மா எங்கே வரும் வராது ஆன்மா அழிவு வராது அபிமானத்தை உடனே பஞ்சகோஷங்களை கலட்டி எரியணும் அப்போத்தான் வந்து நமக்கு ஆத்மா வந்து உணர முடியும் ஆத்மா அறிவு உண்டாகும் ஆத்மா ஆனந்தன உணரலாம் அப்படிங்கிறது கருத்து அதுக்காகத்தான் பஞ்ச கோஷங்களை நம்ம இவ்வளவு விரிவாக இரண்டு வகுப்பில் நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் ஆத்மா வந்து பஞ்ச கோஷங்களுக்கும் அப்பால் பட்டது சாக்கிரன் சொப்பனை சுளுத்தி இந்த மூன்றுக்கும் சாட்சியாக உள்ளது விகாரமற்றது வேறுபாடு இல்லாதது மாசு இல்லாதது எது ஆத்மா அறிவு வடிவமாக உள்ளது ஆனந்த வடிவமாக உள்ளது நிலைத்து அழியாமல் இருப்பது அது அழியாது இது ஆத்மா இந்த ஆத்மாவே நான் என்று வீடு விரும்பும் ஒரு ஒவ்வொருவனும் அறிதல் வேண்டும் இந்த ஆத்மாவே நான் என்று யார் விரும்பணும் வீடு பெற விரும்பும் ஒவ்வொருவனும் அறிதல் வேண்டும் அப்படிப்பட்டதை ஆத்மான் தெரிஞ்சிருந்தாத்தே வீடு பேர் அறிய முடியும் அடைய முடியும் என்று சொல்லுகிறார் வீடு பேர் முடியும் என்பது கருத்து இப்போ இதுவரைக்கும் நம்ம பஞ்ச பற்றி விரிவாக நம்ம பார்த்தோம் இதுக்கு அடுத்து ஆறு தத்துவங்களாக இருக்கின்ற தோள சரீரத்திலே இருபது தத்துவங்களாக இருக்கின்ற சுக்கும சரீரம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் இப்போ ஆறு தத்துவமாக நமக்கு தோள சரீரம் இருக்குது சர்மம் உதிரம் சணாயும் ஆமிஷம் அத்தி மச்சை தோளு சதை இரத்தம் நரம்பு எலும்பு மூளை இது தோள சரீரம் சுக்கும சரீரம் இருபது இருக்குது அந்தக்கரணம் உள்ளம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஞானேந்திரியங்கள் சுரத்ரம் துவக்கு சத்து சிங்குவே ஆக்ராணம் வாயுக்கள் வியானன் பிராணன் அவானன் சமானன் உதானன் கர்மேந்திரியங்கள் வாக்கு பாணி பாதம் பாயுறு உபஸ்தம் இந்த இருபதும் சுக்கும சரீரம் இந்த இருபது தத்துவம் எங்க இருக்குன்னு கேட்டா இந்த ஆறு தத்துவமா இருக்கின்ற தூள சரீரத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு தூள சரீரத்துக்குள்ள இந்த சுக்கும சரீரம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அது எப்படின்னா கொஞ்சம் விசாரணையாக சொல்கிறார் கர்மேந்திரியங்களில் வாக்கும் நூல் நூல் பார்க்குறோம் கர்மேந்திரியங்களில் வாக்கும் கர்மேந்திரியத்தில் வாக்கு இருக்கு பேசுறது இது வந்து ஞானேந்திரியங்கள சிங்குவை சிங்கு வைனா சுவை எரியறது இதை வாயில் இருக்கும் இந்த நாக்கு வந்து ரெண்டு வேலை வாக்குது ஒன்று சப்தத்தை கொடுக்குது இன்னொன்று சுவை எறியுது அந்த சப்தத்தை கொடுக்கறது கர்மேந்திரியத்தை சேர்ந்தது சுவை எறியிறது ஞானேந்திரியத்தன்மையை உடையது இது ரெண்டு எங்கே இருக்குது வாயில் இருக்குது கர்மேந்திரி வாக்கும் சிங்குவையும் வாயில் இருக்குது இந்த இருபது தத்துவம் உள்ளே இருக்குதுன்னு சொன்னாரே அதை நம்ம பார்க்குறோம் சுக்கும சரீரத்தில் ரெண்டு க இருக்கு வாயில இருக்கு உதான வாயுவும் மனதும் கண்டத்தில் இருக்குது உதான வாயுன்னு ஒரு வாயு நம்ம பார்த்தோம் அதுவும் மனது கண்டத்தில் இருக்குது அதுக்கடுத்து பிராண வாயுவும் புத்தியும் இருதயத்தில் இருக்குது பிராணவாயு இருக்கு அதுவும் புத்தியும் இருதயத்தில் இருக்கு அப்போ ரெண்டு நாலு ஆறு ஆச்சா அதுக்கடுத்து சமான வாயுவும் சித்தமும் நாபிஸ்தானத்தில் இருக்குது அதாவது தொப்புல்ல இருக்குது அது சமான வாயுவும் சித்தமும் நாவிஸ்தானத்தில் தொப்புள் ஸ்தானத்தில் இருக்குது வாயில் ரெண்டு கண்டத்தில் ரெண்டு இருதயத்தில் ரெண்டு தொப்புளில் ரெண்டு ஆக மூணு ஆறு எட்டு எட்டு பார்த்துட்டோம் இதுக்கடுத்து அபான வாயுவும் பாயிறுவும் குதத்தில் இருக்கும் அவான வாயுவும் பாயுவும் குதத்தில் குதம்னாக்கா தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய இடம் குதம் அங்கே அவான வாயூருக்கு பாயுறுவும் இருக்கும் பாயுன்னு மலை ஜலத்தை கழிக்கக்கூடிய உறுப்பு அங்கே இருக்கிறது அதுக்கு பாயுறுன்னு பேர் அப்போ பத்து ஒன்று பார்த்துட்டோம் அதுக்கடுத்து வியான வாயுன்னு ஒன்று இருக்குது அது உடம்பு பூராக இருக்குது பதினொன்று சுரோதிரேந்திரியம் வியானவாயுவும் ஞானேந்திரியங்கள துவக்கு துவக்குன்னா உடம்புன்னு அர்த்தம் உடம்பு கூட இருக்கக்கூடிய தொடு உணர்ச்சி இதுக்குத்தான் துவக்கும் அகங்காரமும் சர்வாங்கமும் வியாபத்திருக்கும் யான வாயு பதினொன்று துவக்கு உடம்பு ஊரா இருக்கக்கூடிய அந்த தொடு உணர்ச்சின்னு சொல்லக்கூடிய அந்த துவக்கு பன்னிரெண்டு அகங்காரம் உடம்பு ஊரா அகங்காரம் இருக்குது அகங்காரத்துக்கு எங்கள் எல்லா உடம்பு ஊரா அகங்காரம் தான் அப்போ இது ஒன்று பதிமூணு உடம்பு ஊராக இருக்குங்கிறார் உச்சியில் உள்ளம் இருக்குது உள்ளே வந்து எங்கே இருக்குது உச்சியில் இருக்குது உச்சியில்னாக்கா உச்சியில் தலைக்கு மேலே உச்சியில் உள்ள இருக்கு கருவளின் நுழையில் சச்சேந்திரியம் இருக்கு கருவளின் நுழை சச்சேந்திரியம் காத்குள்ளே சுரோத்திரம் காதுக்குழு சுரோத்ரந்திரியம் கழுத்துக்கு கீழே கை கால் குய்யங்களில் பானி பானினா கையை கழுத்துக்கு கீழே கையிருக்கு காலு இருக்குது கொய்யம் கொய்யம்னா உபஸ்தான் உபஸ்து திரியம் சுக்கத்தை கொடுக்கக்கூடிய உறுப்பு இது தனித்தனியாக இருக்குது இப்படி தூள சரீரம் ஆறு அதில் குடியிருக்கக்கூடிய சுக்கும சரீர தத்துவம் இருபது ஆக இருபத்தி ஆறும் பஞ்சபூதத்தினுடைய காரியமானபடியால் ஒருமைப்பாடாக காரிய சரீரம் என்று சொல்லப்படும் இதுக்கு காரண சரீ காரிய சரீரம் என்று சொல்லப்படும் அதாவது வாயில் வாக்கும் சிங்குவை வாயில் இருக்குது ரெண்டு கண்டத்தில் மனதும் உதான வாயுவும் கண்டத்தில் இருக்குது பிராணவாயுவும் புத்தியும் இருதயத்தில் இருக்கும் சமான வாயுவும் சித்தமும் நாவிஸ்தானத்தில் இருக்கும் சமான வாயுவும் சித்தமும் எட்டு அதுக்கடுத்து அவான வாயுவும் பாயிரும் குதத்தில் இருக்கும் அவான வாயு பாயுங்கிறது மலை ஜலத்தை கழிக்கிறது ஆக இது பத்து பத்து ஆச்சு அதுக்கு அடுத்து வியான வாயு உடம்பு ஊராக இருக்குது பதினொன்று உடம்பு சரீரம் உடம்பு ஊராக இருக்குது பன்னெண்டு அகங்காரம் உடம்பு ஊராக இருக்குது இது பற்றி இது சர்வாங்கமும் இருக்குது உடம்பு ஊராக இருக்குங்கிறார் வியாபித்து இருக்குங்கிற உச்சியில் உள்ளம் பதி நாலு உள்ளம் வந்து பதினாலு தலைக்கு மேலே கண்ணுக்குள்ளே வந்து சுரோதிரேந்திரியம் பதினஞ்சு காதுக்குள்ளே வந்து கண்ணில் வந்து சச்சேந்திரியம் காதுக்குள்ள சுரோத்ரேந்திரியம் பதினாறு காதுக்குள்ளே வந்து இப்போ சுரோத்ரேந்திரியம் பதினாறு மூக்கு நுனியில் ஆக்ராணம் இது பதினே பதினேழு அப்புறம் கை கால் கழுத்துக்கு மேலே இது கழு கழுத்துக்கு கீழே கை கால் குய்யங்களில் பாணி பாணினாக்கா கை காலு உபஸ்தான் உபஸ்தோம்னா சுகத்தை கொடுக்கக்கூடியது மூணு மொத்தம் இருபது இதுக்கு சுக்கும சரீரம்னு பேர் தூளசரீரத்தில் எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் இந்த தூள சரீரம் ஆறு சுக்கும சரீரம் இருபது ஆக இருபத்தி ஆறுமே வந்து காரிய சரீரம் என்று சொல்லப்படுகிறது காரிய சரீரம் முதல்ல மூலப்பிரகிருதியினுடைய அஜோகுணத்தில் தோன்றியது காரணசரீரம் ஜீவர்களுடைய காரண சரீரம் இதுக்கு பேர் காரிய சரீரம்னு பேர் இதுவரைக்கும் பார்த்துருக்குறோம் இதுக்கு அடுத்து அடுத்த வகுப்பில் நம்ம இந்த ஜீவர்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் சரீரங்கள் அவஸ்தைகள் எது இது அதுக்கு என்னென்ன பெயர் என்கிற விஷயத்தை அடுத்த வகுப்பில் நம்ம விரிவாக பார்க்கலாம் ஜீவர்களுக்கு மூன்று சரீரம் மூன்று அவஸ்தைகள் ஒவ்வொரு அவஸ்தையில் என்ன பெயர் அதே மாதிரி ஈஸ்வரனுக்கு மூன்று சரீரம் மூன்று அவஸ்தைகள் அவனுக்கு என்னென்ன ஈஸ்வரனுக்கு பெயர் என்கிற விஷயத்தெல்லாம் அடுத்த வகுப்பில் நமக்கு சொல்கிறார் நம்ம விரிவாக அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் அடியேண்ணையால் அருள்மே நிசாற்றி படிமீது வந்த பரனை கொடியேன்றா திமைப்பளவில் எங்கண்ணெய் வீடழித்த கண்ணா கடை போக கார் தந்தைதாயாவானும் சார்கதியுங்காவானும் அந்த விழா என்ப நம கைவானும் எந்த நுயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருள் கோனாகுவானும் குரு திருச்சிற்றம்பலம்